பாடம் வாங்க சொல்லும் போது வாயை அசைக்கலாமா வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்ப வேண்டுமா வாங்க சொல்லும் போது தம்முடைய இரு கை விரல்களை காதுகளில் வைத்துக் கொள்வார்கள் இபனுமர் அதி அல்லாகும் வாங்க சொல்லும் இரு விரல்களை காதுகளில் வைக்க மாட்டார்கள் ஒழு இல்லாமல்வதில் தவறில்லை என இப்ராஹிம் கூறியுள்ளார்கள் பாங்கு சொல்வதற்காக உழு செய்வது அவசியமும் சுன்னத்துமாகும் என அதா கூறியுள்ளார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுமை நினைப்பவர்களாக இருந்தார்கள் என ஆயிஷா ரவி இல்லாஹ் அவர்கள் கூறினார்கள்